நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாடு மேலு கண் பார்வை கூர்மை பெற எளிய மருந்து பார்ப்போம் ஏ விட்டமின் சி உள்ள உழவுகள் நம்ம அதிகமா எடுத்துக்கணும் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு வரலாம் அது மட்டும் இல்லாம கொய்யா இலைகள் ஐந்தாறு எடுத்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இத நம்ம தினமும் பருகிட்டு வந்தோன்னா இந்த கொயா இலையில உள்ள விட்டமின் ஏ மற்றும் சி வந்து நம் கண் நரம்புகளுக்கு பலம் கொடுத்து கண் பார்வை கூர்மை பெற செய்யும் பயப்படி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்